வணக்கம் ஜூன் 25 ஐந்து இரண்டாயிரத்தி பத்தொன்போது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்பகோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ஆர்டர் ரைசிங்சன் கோல்டன் சில்வர் ஸ்டார் என்ற விருதை பெற்றுள்ளவர் ஷரத் 2. எஸ்இஓஓ எனப்படும் வெளிநாட்டு மந்திரிகளின் மாநாடு நடைபெற்ற இடம் ரஷ்யா மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான பாலசாகித்ய புரஸ்கார் விருதிற்கு இருபத்தி இரண்டு எழுத்தாளர்கள் தேர்வு பெற்றுள்ளனர் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று உலக சிக்கியல் நோய் விழிப்புணர்வு தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது இரண்டு ஐக்கிய நாடுகள் சபையின் ஆய்வின் அறிக்கையின்படி எந்த ஆண்டுக்குள் உலகில் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடாக இந்தியா உருவெடுக்கும் மூன்று தமிழகத்தில் பதினைந்தாவது மாநகராட்சியாக சேர்க்கப்பட்டுள்ள மாநகராட்சி எது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்